அதான் உயிர்ப்புன் என்றும் ஐஸ்வரம் விடுவேன் என்றும் காலம் என்றும் இருக்க அது வேறுபாடே கிடையாது காலங்கள் பாலபருவம் குமாரபருவம் வணிகம் அயோகி பருவம் இதெல்லாம் எல்லாருக்கும் காலம் சென்ற கால எதிர்காலம் காலை மதியம் இரவு மாலை இரவு மாறிட்டே இருக்கும் வேதமில் காலம் என்றும் பிரம்மதி மனமோடு மனம் சொல்றாங்களாம் என்ன சமஷ்டி மனம் அவ்வியம் அடங்கியிருக்கிறது என்றும் ஓதிடும் மறைகள் என்று இப்படி வேதங்கள் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று நாசமில்லாத ஈஸ்வரன் வரைத்தனன் பிரி ஒரு லட்சணம் சொன்னார் அவர்கள் ஆராய்ச்சி சக்திக்கு இப்படி பெயர் கொடுத்திருக்காங்க அவனிடம் அதிலார் பொன்னாங்கூரா நானா உடலம் பண்ணியிடமாயிடனும் இங்கிவை தன்னிடத்தும் இயல்பும் இலாம் பாட்டு மீண்டும் சொல்றார் பிரம்மலட்சணம் ஆங்கு அவன்பால் ஆவையலாம் அத்தகைய பிரம்மத்திடத்தை எல்லாமே தோட்டுகிறது அது மட்டுமா அவனிடையே அதேபோல ஒடுங்குது தோட்டம் எங்கே அங்கே ஒடுங்குது ஓங்கிய மாமாயினை உடையன் விசாரமா இருக்கிற பெரிய மாய இருக்க மாமாயை அதை வசப்படுத்திக் கொண்டவன் அதில் ஆர்ப்புனான் இருந்தாலும் கூட சம்பந்தப்பட மாட்டான் உடலம் வண்டியிடும் ஆயுதனும் இந்த பக்குவமாக புண்ணியபாத வீடாக அநேக உடலன்களை சீட்டி பண்ணக்கூடிய சாமருக்கு இருந்தாலும் அது பிரம்மத்துக்கு இருக்கு அப்படின்னு சொன்னால் காணபுரம் நிலை நான் அர்த்தமேங்க ஒரே பிரம்மம் உபாதியோ இல்லாமல் இருக்கும் போது சித்தபுரம் என்றும் மத உபாதியோடு சேரும் அது காணபுரம் பெயர் அதே பிரம்ம்தான் அவித்தியோடு சமந்து விடுவோம் ஜீவனு அதனால செயற்கை தோஷனால விவகாரங்களை ஒழிய சேராமல் இருக்கும்போது எந்த வாரமும் அது கிடையாது அது வெறும் சாட்சி தான் சர்வசாட்சி தான் அந்த நிலையில் சமநிலை ஞானிகள் அனுபவம் நமக்கு சூழ்த்தி நிலை ஓரளவுக்கு அது சான்று சூழ்த்தியில் எந்த வாரமும் நான் இருக்கேனா செத்தேன்னா புழைத்தேனா தெரியாது ஆனாலும் அங்கே இருக்கு இல்லைன்னு சொன்னாக்க ஒயில வந்து சொல்ல முடியாது நான் சுயமா தூக்கியே ஒன்றிலும் தெரியும் சொல்ல முடிய அப்படிப்பட்ட நிலை இருக்காது அப்படி விவகாரங்கள் இருந்தாலும் கூட என்பதற்கு இது வாழ சொல்ற பாங்கூரா நானா உடலாம் பண்ணியிடும் ஆயிடிலும் அப்படின்னா அந்த காரணப்பிரம நிலையில இருந்து கொண்டு அநேக ஜீவர்களுக்கு புண்ணிய பாதிக்களாக சரீரங்களை சீட்டி கொடுத்தாலும் கூட இங்கு இவை தன்னிலை அந்த நானா உடல்களோடு தோழாது சம்பந்தப்படாமல் இவை நடத்தும் இயல்புதான் இயல்பும் இலான் நடத்துற வேலை கூட அவ கிடையாது பெரிய யார் செய்யறாங்க காரணப்புறமும் இயக்கிறான் ஒரு காரணபுரமும் அதே பிரமந்தான் மகள சமல்படவும் காரணபுரம் பேர் அந்த காரணபுரம் எப்படி செய்யுது சங்கல் மாத்திரமா தான் அது செய்யறது வழியே அது எதுவும் செய்யறது அது கூட சங்கல்பந்தான் அந்த சங்கல்பம் செய்யும் போது ஐந்து பேரும் செய்கிறாரன்னு பிரம்ம சுத்ரால் சதாசிவம் மகேஸ்வன் அவர்கள் அஞ்சு பேரும் செய்கிறாங்களே அது ஒன்றும் ஐந்து பேர் விவகாரம் அதனால உத்தரவு பிறகு பேர் பிரேரவணை செய்வது அதே போலத்தான் இது என்ன அனுபவம் ஏதா நம்ம சொல்ல முடியுமான்னா நம்மளே அவன் அனுபவம் தான் நமக்கு உருவம் கிடையாது அத்தனைச்சா எனக்கு உருவம் இல்லை உருவம் இல்லாத என்ன பண்ணுறோம் மனதை சேர்ந்து கொண்டு சங்கல் பண்ணுறோம் சங்கல் ஒருத்தருக்கு பத்து கொடுக்கணும்னு சங்கல் பண்ணுறோம் எப்படி கொடுப்போம் சொல்லுங்க கை மூலமாக கொடுக்கணும் அது சங்கல் பண்ணு கொடுக்காது பண்றது கொடுக்கும்போது எப்போது கைதானு கொடுக்குது கையே கொடுன்னு சொன்னாதான் கொடுக்கும் பத்து ரூபா கொடுக்க உத்தரவாயிடுச்சு கொடுக்கும் போது கொடுக்க வேணாம்னா ரெண்டு பின்னாலும் போயிடும் கைதான் ஜீவர்கள் சங்கல்பம் பண்றதுக்கு அந்த சங்கல் மாத்திரம்தான் விவகாரம் இல்லாம உள்ளு வேணும் வெளியில வந்து செயல் பண்ணுமன்னா கரு கன்று இருந்தால் தான் முடியும் கண்ணு பார்க்கணும் காது கேட்கணும் கை கால கொடுக்கணும் போதும் செஞ்சா தான் முடியும் இல்லையா சங்கல் மாத்திரம் செயல்படில்ல அப்ப அது தனித்தனி உறுப்புகள் இருக்கா இல்லையா ஒவ்வொரு உறுப்பும் அந்த தொழில் போனால் அடுத்த தொழில் இதே இதை வச்சுக்கிட்டுதான் நம்ம காலப்புறமத்தையே அளவு காலப்புறமும் சங்கல் பண்றதோடு சரி அவர் செயல்படுத்துறைய பஞ்சகருத்தியம் அஞ்சு மூர்த்தி இருக்காங்க அஞ்சு பேர் செய்கிறாங்க செங்கல் மண்டலம் தான் பிரச்சனை சரி உத்தரவாதத்தோடு செய்கிறார் ஒரு ஜனாதிபதி இருக்கார் எல்லாம் பிரதமர் இருக்கார் உத்தரவு போடுவாங்க அவங்கள செய்கிறாங்க அதெல்லாம் அங்கே இருக்க ஆபீஸர்கள் மந்திரிகள் செய்கிறது முடியுமா உத்தரவாத உத்தரவாதம் தான் இருக்கு அப்படி போல் காரணப்படும் உத்தரவாதம் தான் செய்யக்கூடிய சாமர்த்துகள் அஞ்சு மூர்த்திகள் தான் அவர் தான் உண்டு ஆனா ஒவ்வொருத்தரும் செய்யற வேலை ஒன்னொரு செய்ய மாட்டாங்க ஒரு இல்லாக்கா மந்திரி செஞ்சு இல்லாக்க செய்வாங்களா அவங்களதான் அதிகாரம் தெய்வத்துக்கு அஞ்சு கற்பிக்கிறோமே இப்போ நடராஜ பெருமாளுக்கு கற்பிக்கிறோம் தோற்றம் துடி அதன்துவியமைப்பில் சாட்சியிடும் வங்கி லேசங்காரம் ஊற்றமாய் ஊன்று மலர்ப்பத தேற்ற திரோதமுத்தி நான்கு மலர்பத தேநாடு அஞ்சு கிருத்தியம் ஒரு உருவத்தின கற்பிக்கிறோம் உபாசனை முறையில் அதே காரியபிரமத்தை காலபுரமாக பாவனம் பண்றது பாவன பண்ணி பண்ணும்போது காரியபிரம கானபுரமாகவும் காரணபுரமும் சுத்தபுரமாகவும் அரிஷ்டமாகவும் பாவனைக்காக சொல்லப்படுகிறது ஒவ்வொருத்தரும் எந்த மூத்தாலும் செஞ்சுக்கலாம் அந்த முடிஞ்சு அஞ்சு தொழில் ஏற்றி பார்க்கலாம் பார்க்கும்போது அது உபாசனையுடைய விரிவுக்காக சொல்றதை ஒழிய வாஸ்தகமாக ஒவ்வொருத்தரும் தான் செய்வோம் ஒருத்தரும் இப்படி அஞ்சு தோல் செய்கிறாரு நம்ம அவருக்கு ஆணப்பிறவர்களை வச்சு வச்சு பேசுகிறேங்க இப்படி நம்ம வச்சே எல்லாம் அளவு இல்லை நாம் பிரமாணம் பிரமாணம் அனுபவ பிரமாணம் நாம் தான் பஸ்வருதி பிரமாணம் யுக்தி அனுபவம் எல்லாம் பார்க்கும்போது நம்மளை தான் ஆர்வம் நமக்கு வாசம் உருவம் கிடையாது உருவம் இல்லைன்னு சொல்லி ஆணும் பெண்ணு அப்புறம் சொப்பனத்தில் இந்த உருவம் இருக்கா இந்த உருவம் இல்லையே அப்புறம் அந்த உருவம் இருக்கு அது ஜாகிரதை வருதா அதுவும் இல்லையே ரெண்டு விழா சுளுத்தி இருக்கு அப்படி எந்த உருவம் இருக்கு உருவமே கிடையாது உருவில்லாத உண்டையில அஞ்ஞானத்தினால நான் இந்த உருவம் நான் பலசாலி நான் கருப்பன் சிவப்பன் கற்பனை பண்ணிக்கிறேன் அதே போல தான் இறைவனுக்கு உருவம் இல்லாதான் இருந்தாலும் விவகார திசையில் அவர் உருவம் தாங்குறார் கைகால் மூக்கு வந்த மாதிரி அவருக்கு மூர்த்திகள் வர்றார் அப்படி வந்த பிறகு அது நடக்குது இத்தகைய நிலையில் ஒவ்வொரு முதத்துக்கும் ஒரு அதிகாரம் உண்டு அந்த அதிகாரத்தை படி அவர் செய்கிறார்கள் ஆக பிரேரப கருத்தால் தான் காணப்படும் அதிஷ்டானத்துக்கு அதுவும் இல்லை நான் சாட்சி தான் பிரேரணைக்கும் பிரேரணை செய்யக்கூடிய மூர்த்திகளுக்கும் நான் சாட்சியாக இருக்கிறேன் இப்படி சொன்னால் எப்படியா சென்னதாக விஷயத்தினாலும் நடக்கும் அது பார்க்கணும் அது ஒன்று செல்ல சொல்ல நடக்கும் விரும்பி சேட்டு நடக்குது மகிமை பண்ணியிடும் ஆயினும் இவை தன்னிடைத்து தன்னிலை தோயாது இவை நடத்தும் இயல்பும் இலாம் அது கூட கிடையாது பிரம்மத்துக்கு பருவ லட்சணம் அதுல பிரமத்தின் பிரதிபமாகிய ஈஸ்வ லட்சணம் எல்லாம் சொல்லி முடிச்சார் பந்தம் அதில் ஒரு காலும் பட்டு அப்பந்தம் சிந்தை செய்தும் தான் செய்யான் செய்வானாயே நிற்கும் முந்தியாவான் காற்றான நீர் மண்ணல் நன்முழுதுமாய் அந்த நிலாவானந்த அறிவுருவே அவன் வடிவம் சொல்றார் அந்தமில்லா ஆனந்த அறிவுரியே அவன் வடிவம் நாசமில்லாத ஆனந்த அறிவுறு இது நாசம் இல்லாத சச்சிதானந்தான் பேர் சச்சிதானந்தம் நித்தியம் போடணும் அதுதான் வடிவம் அப்படி இருக்கின்ற அந்த வடிவத்தில் விவகாரங்கள் எப்படி வந்தன மயன் சம்பந்தம் வந்தன அது சம்பந்தப்பட்டு சொல்றார் பந்தமதில் ஒரு காலம் பற்று பந்தமே கிடையா ஒரு காலம் வாசமாக எல்லாத்தையோடு பந்தம் கிடையாது கிடையாது இருக்கிறதாக நினைக்கிறது கள்ளத்தாமி நியாயம் தான் பத்தாம் மானு சிந்தை செய்தும் தான் செய்யான் எனக்கு மந்தம் வேணும்னால வராதாது எனக்கு பந்தப்பட்டு இருக்கணும் ஆத்தப்படுறேன் அப்படின்னா பந்தம் பண்ணாதது அப்படியா சிந்தை செய்தும் செய்யான் செய்வானாயே நிற்கும் ஆனால் செய்வது போலவே இருக்கும் அது பந்தவளது போல தோற்றம் படுதியில் பாம்பு இருக்கிற மாதிரி தோற்றம்னா பாம்பு இல்லை காலையில் ஜலம் இருக்கிற மாதிரி தோற்றம்னா ஜலம் இல்லை செய்வானாயே நிற்கும் அது எப்படி இருக்கும் சொன்னால் முந்திய வான் அதாவது பஞ்சபூதங்களுக்கு முதலாக சொல்லப்பட்ட வான் ஆகாயம் காற்று கால் அனல் அக்னி நீர் அப்பு மண் பூமி அல்லன் அவர் பஞ்சய பூதங்களுக்கு அப்பாறப்பட்டவர் இது மாய காரியம் உடைய பிரமத்தின் காரியம் அல்ல முழுதுமாய் அந்தமில்ல ஆனந்த அறிவுறுவியே அவன் வடிவம் இப்ப எது அவன் வடிவம் முழுதுமாய் பூரணமாய் நாசமில்லாத ஆனந்த வடிவமே இருக்கிறது ஆனந்த அறிவு இடம் அவருடைய வடிவம் என்று அந்த பற்றி இந்த முறையிலேயே சொல்றார் உயிரினோடு மணமவ்வியத்த முரு கந்தமாதி புலனைந்தலான் அயர்வினாகியகமென்று நின்றறியும் அந்த நாற்கரணமும் இலான் பெயர் விழாது சொல்லும் பாக்கி நோடு முதல் ஐந்து மாய்விடயமும் இலான் உயர்வதாய் அறிவறி பேத அறி அறிவே தனக்குருவம் என்று உரைக்கும் பொழி இது இதுவரைக்கும் பிரம்ம லட்சணம் சொல்லும்போது ஈஸ்வரனை சம்பந்தப்படி சொன்னார் எந்த பாட்டில் ஜீவனை சம்பந்தப்பட்டு சொல்ற அந்த பிரம்மத்துக்கும் ஜீவனோடு கூடியிருக்கும்போது இந்த நிலை இருக்குது என்று சொல்றார் மாயோடு கூடும்போது ஈஸ்வர லட்சணம் அவற்றோடு கூடும்போது ஜீவலட்சணம் லட்சணம் இருக்கு ஆனாலும் ஜீவனோடு சம்பந்தம் இல்லை உயிரினோடு உயிர் பிராணம் மனம் சங்கடிகளும் சேருது அவ்வியத்தம் ஒரு கந்தம் ஆதி புலன் ஐந்தா புலன் ஐந்த ஐந்தலால் அவ்வியத்தம் வண்ணம் அடங்கு இருக்கு அர்த்தம் இந்த புலன்கள் இடத்துல ஐந்து விஷயங்கள் அடங்கு இருக்கு சத்த பரிசு கந்தம் என்று சொல்லக்கூடியது சுரோத்திரம் தோக்கு சச்சி சிங்க ஆக்ரான் சொல்றது விஷயங்கள் அதுக்கு அடங்கிய அத்தம் ஒரு அவ்வியத்தம் ஒரு அலங்கரிக்கின்ற அலங்கரிக்கின்ற கந்தமாதி அதுதான் அந்த அஞ்சு விஷயங்கள் சுரோத்திர்தோக்கு சச்சி சிங் ஆக்கிரானம் அது சப்தபரி சுரபர்தம் அஞ்சு அது விஷயங்கள் அதுக்கு புலன்யந்தால் அப்படி அல்லாமல் அலான் அது இருந்தாலும் கூட ஜீவனோடு சம்மந்தம் இல்லை அந்த அதிஷ்டான பிரம்மத்துக்கு அயர்வு இளன் ஆகி சோர்வு இல்லை ஜீவன் சோறு சோறுங்கிறான் இல்ல பிரமும் சோறு கிடையாது அசந்து போச்சு படுக்கணும் இல்லை பிரம்ம படுக்குதா ஒரே மாதிரி தான் இருக்காது அகம் என்று நின்று அறியும் என்று அறியக்கூடிய அந்த நாற்கரமும் இளான் நார்க்கரம் எது மனமுட்சித்தாரம் அதுதான் கர்த்தா போகத்தன்மை நான் செய்கிறேன் நான் அனுபவிக்கிறேன் ஆனால் பிரம்மருக்கு அதிஷ்டான சேதம் போடசன் அது கிடையாது பெயர்வயலாது சொல்லும் வாக்கினோடு முதல் ஐந்துமாய் விடயமும் இலான் பயிரும் இல்லாது நீக்கம் இல்லாமல் வாக்கு வாக்கு பாணி பாதம் பயிரப்தம் கர்மேந்திரங்கள் அதனுடைய விஷயம் இருக்கு வசனித்தல் கொடுத்தல் போதல் வருதல் மனதிலும் கழித்தல் சுக சுகம் பண்ணுதல் இது அதனுடைய விஷயம் வாக்குந்திர விஷயம் அதுவும் கிடையாது இதெல்லாம் இந்திரியங்கள் விளாடும் மொழியே ஆத்மா கிடையாது பயிர்வில்லாது சொல்லும் நீக்கமில்லாமல் இப்போ நடந்துகிட்டே இருக்காது வாக்கினோடு வாக்கெந்திரியத்தின் முதலாக முதல் அழிந்துமாய் விடயமும் இலான் அந்த விஷயங்களும் கிடையாது உயர்வதாய மேன்மை பொருந்திய அறிவே தனக்கு உருவம் என்று உரைக்கும் மேனியோன் மென்மை பொருந்த அறிவே அறிவுடிவந்தான் பிரம்மஸ்வரம் இங்கே சரீரத்தில் இந்திரியல் விவகாரம் மனசு விவகாரம் எல்லாம் நடக்குது ஆனாலும் அரிஷ்டானமாக இருந்து அந்த பிரம்மத்துக்கு எந்த விவகாரமும் கிடையாது தேவத்தை இங்கே ஜீவனை பற்றி சொல்கிறேன் ஜீவனுக்கு அரிஷ்டான செய் பிரம்ம்தான் அது ஒரு முதல சொன்னம்ன்ன புரியாதுங்க கோலசம் சொல்றது அல்லது பிரத்யேக ஆத்மா பிரத்யேகம்னா உள்ளே உள்ளே இருக்கிற ஆத்மா கூட சரினா கூடம் போல எல்லா வீட்டுக்கும் ஆதாரமாக இருக்குன்னு அர்த்தம் ஜீவாத்மானு சொல்கிறதில் ஜாக்கரவாசையில் அதிஷ்டானமாக இருக்கிறதுனால ஜீவாத்மா ஜீவனுக்கு ஆத்மா அந்த ஜீவனை பற்றி ஒரு சொல்லும்போது தான் அந்த ப்ரமமானது எதுவோல் சம்பந்தம் கிடையாது எல்லோரும் நடக்குது அந்தந்த விவகாரங்கள் அந்தந்த தத்துவங்களுக்குரியதைய அதிஷ்டானமாகிய பிரமத்துக்கு எதுவுமே கிடையாது கூட சொல்லுக்கு எதுவுமே அப்படிப்பட்ட வசதி என்று அந்த சிவருமான் அவர்கள் சொன்னதாக இந்த வாழை சொல்லிக் கொள்கிறார் அயல்கின்ற எவை முதலாம் போகனுகர்பவனல்லன் உயிரல்லன் உயிர்க்குயிராம் பூடனும் மவனல்லன் மயலொன்றியுள மாய வல்லன் மற்றெல்லாம் அயர்வென்றி அறிகின்ற அறிவுரு என்றே அறிக மீண்டும் இந்த ஜீவனை பத்தி சொல்றார் அயில்கின்ற எவை முதலாம் போக நுகர் நுகர்வோகன் அல்லன் எவை என்ன கோதுமைக்கு ஒரு பேரு அயில்கின்ற சாப்பிடுகின்ற அர்த்தம் சாப்பிட்ற பதார்த்தங்கள்ல கோதுமை முதலான மற்ற தானியங்கள் அரிசி பருப்பு உணவு பொருளும் ஜீவன் சாப்பிடான ஆத்மா சாப்பிடுவதில்லை நான் சாப்பிடுவேங்கிறது அஞ்ஞான காலம் ஞான காலத்தில் கரிகரணங்கள் அதாவது மூலமாக அயல்கின்ற அவை முதலாம் போக நுகர்பவன் அல்லன் போக்தல்ல போக்தான் ஆத்மா போக்தா அசங்கன் சினிமாத்த அது செய்வதில்லை உயிரல்லன் பிராணல்ல பிறகு எல்லா உயிர்களுக்கும் ஒரு தெய்வம் இருக்கு உயிருக்கு உயிராக போடணும் எண்ணெய் கடற்பான் அது அதுவும் கிடையாது மயல் ஒன்றி உல மாயை அது அல்லன் மயக்கத்தையே கொடுக்கக்கூடிய சுபா உடையது மாயைக்கு மாயன்னா மயக்கம் மாயா யாது இல்லையோ அது மாயும் யா யாது மா யாது இல்ல அது மாயும் இது இல்லாத வசூ அது இருக்கிறதாவது காட்டும் அதுதான் மாயின் சாமர்த்தியம் ஏமாசா மாயா இல்லாத ஒன்றை காட்டும் அது அத்தியாசம் சொல்றதுதான் அப்படிப்பட்ட வசு அது அப்படிப்பட்ட வசு இருக்கின்ற பொய் வசு நித்தியாவச மாயும் அந்த ஆத்மா அல்லன் மாயை ஒன்றி உல மயல் ஒன்று மயல் மயல் ஒன்றி மயக்கத்து கொடுக்கூடிய சுபாவம் உடைந்த மாயை அது அல்லன் மற்ற எல்லாம் அயர்வின்றி அறிகின்ற அறிவு ஊறு என்றே அறியும் அதை மட்டும் எல்லாம் சகலம் அயர்வின்றி சோல் இல்லாமல் அறிஞ்சு நம்ம கொஞ்ச நேரம் வேலை பார்த்தோன்னா அசந்து போகுது பார்த்துக்கிட்டே இருந்தால் கண்ணனா பூச்சி போதும் அது அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான் எப்ப பார்க்கல இருபத்தி நாலு மாரி மூன்று அவசியலும் பாதிக்கிட்டே இருக்கு நாலாவது இருக்காது அத்தகைய வசூல் எதுவோ அதான் நானே நிச்சயம் பண்ணால் அவன் தான் ஞானி அவன்தான் ஜீவன் முத்தன் இல்லை அதெல்லாம் கிடையாது நான் கருத்தா போப்தான் என்னக்கா பந்தப்பட்டவன் அஞ்ஞானி அப்படிப்பட்ட வசூலைய லட்சணம் ஜீவனுக்கும் அது அதிட்டானசீனமாக இருக்கு என்று இந்த பாட்டில் சொல்லி இருட நேர் ஒளியாவது வண்ணம் மறுவழிலாவவை மற்றது போல விரிவுளாதாய சகந்தனோடும் பொருளில்லாத பரன் புணர்வைதான் பாட்டு இவ்வளவுதான் சொல்லிட்டு வருகிறோம் திஷ்டாந்தா கொடுங்கன்னு கேட்டாங்க இருள் உடனே இருள் உடன் நேர் ஒளியாவது இருட்டு இருட்டு வெளிச்சம் ரெண்டு ஒன்னா இருக்குமே எங்கேயாவது இருடன் சமானமாக சமானம் ஒளி ஆவது எவ்வண்ணம் அது முடியுமா ரெண்டு பேரும் பக்கத்தில் இருப்பாங்களா இட்டு இங்க எந்த பக்கம் இருக்கு எந்த பக்கம் வெளிச்சிருக்கா இருக்குமா இருக்காது அது சமானமாக இருக்காது மறுவல் இலா அவை அதுபோல ஏன்னா பொருந்தல் தன்மை இல்லை ரெண்டுக்கும் ரெண்டு பேரும் சமான் ஆக மாட்டாங்க ஆனால் பொருந்தல் தன்மை இல்லாத காரணத்தினாலே அது கிடையாது அதுபோல மற்ற விரிவு உலதாய் உலதாய சகந்தனினோடும் விசாரமாக இருக்கின்ற மாயை மாயா காரித்து பிரபஞ்சத்தோடும் பொறுவல் இல்லாத அப்பறம் அப்பறன் புணர்வை தான் சமதம் இல்லை இதற்கு சம்பந்தமாக தெரியுது வாச சம்பந்தம் இல்லை கற்பி சம்பந்தம்னு பேரும் பழுதைக்கும் பாம்புக்கும் கற்பி சம்பந்தம் உண்டு காடலுக்கும் ஜலம் கற்பி சம்பந்தம் உண்டு அப்படி போல பிரம்மத்துக்கும் பிரபஞ்சிறதுக்கு கற்பி சம்பந்தம் உண்டு வாசம்பந்தம் கிடையாது ஆகவே இந்த திஷ்டாந்தபடி பார்த்துக்கோங்க அப்படிங்கிறார் பொருள் இல்லாத சம்பந்தமே இல்லை எப்படி இருட்டுக்கும் ஒக்கும் சம்மந்தம் கிடையாது ரெண்டு பகுதி நிக்க சொல்ல முடியாது இப்ப ரெண்டு இருக்கு சமாளம் பகுதி அந்த மாதிரி நிக்குமா ஒரு பகுதி நிக்காது அப்படி போல சமானம் இல்லாத பொருள் போல விசாரமா இருக்கிற பிரபஞ்சத்தோடு சம்பந்தப்படாத வாசித்தது ரெண்டு சமானம் இருக்க முடியாது கருப்பி சம்பந்தம் வாச சம்பந்தம் இருக்கவே இல்லை பொய்ப்பொருளோடும் மெய்ப்பொருள் எப்போது வாசனம் கிடையாது அதனால அத்தகைய நிலையில் இருக்குன்னு திட்டம் அந்த மூலம் தெரிஞ்சுக்கோங்க இன்னொருவர் அடுத்த பாட சொல்றேன் சொல்றாரு உலகின் முன் நிழல் தோடு இலகுவை ஏற்களவாதது போல நில இலாதா நில்லாது நில்லான் உளவல ஒளியர்கின்ற பரன்றாம் பன்னிரெண்டாம் பட்டம் மீண்டும் கொடுக்குறார் உளவி நீல் இந்த லோகத்தில் எவ்வொன்னு அந்த பிரகாரமாக ஒளி பொருந்திய நிரல் தன்னோடு இலவு வெயில் களவாதது போல மைதானம் இருக்கு மைதானத்தில் இருட்டு ஒரு பக்கம் வெளிச்சம் சூரிய ஒளி ஒரு பக்கம் இருக்குமா இங்கே வேணா இருக்கலாம் தாரசினால நெல் கட்டி மொழி இதுவே பிரச்சனை இல்லை ஒரு மைதானமானத்தை திறந்தவர்களில் ரெண்டு பக்கத்து நிக்குவதுன்னு அர்த்தம் இலவு வெயில் களவாதது போல நிலையிலதாய இது உலகம் இருக்க நிலை இல்லாத ஜகம் நிலையில ஜகத்தோடு நில்லான் சம்மந்தம் இல்லை பிரபஞ்சம் இருக்க நிலை இல்லாத நாம் என்ன வேணுன்னு நிலையா தான் நினைக்கிறோம் நில்லாத நோட்டை நிலை என்று ஒன்று புள்ளரிவான்மை கடையினர் உள்ள ஒரு நிலையில் நினைக்கிறோம் அதான் அற்பறிவு புள்ளறிவு அந்த புத்தி மாறுற வரைக்கும் துக்கம் பலன்களும் வேறு கிடையாது என்ன சொல்கிறீங்க எல்லாம் நல்லா இருக்காங்க பெரிய பெரிய பணக்காராக இருக்காங்க அவங்கவுங்க ஆனந்தமாக இருக்காங்க அப்படின்னா இருக்கலாம் அப்புறம் துக்கம் இருக்கலாம் சரி அந்த ஆனந்தம் ஆத்மானந்தே அவங்க விஷயத்தில் கிடையவே கிடையாது உச்சாரதிஷ்டிக்கு விஷயத்தில் ஒரு காலம் ஆனந்தம் சொந்தம் கூட கிடையாது அனுப்பிரமானும் கிடையாது அறிவு எப்படி உலகத்திலே பிரம்மத்தினுடைய அறிவும் சொல்லப்படுதோ அப்படி போல சுகமும் ஆத்மான் பிரம்மத்தின் குருவும் தான் அதுக்கு அன்மையாக கிடையாது சிதானந்தம் பேர் சித் ஆனந்தம் சித் அறிவு பிரம்மந்தான் ஆனந்தமும் பிரம்ம்தான் அந்த பிரம்ம எப்படி இருக்கு சத்தாவே இருக்கு எப்போதும் இருக்கு சதோதியம் மூணு காலத்து இருக்கு மூணு அவசரம் இருக்கு அப்படிப்பட்ட வடிவம் அது அதனால அத்தகைய ஜகத்தோழு நிலான் உளவுலா அது உழவிலாது ஒழுகின்ற உழவு எல்லாம் கெட்டுப்போகாமல் பிரகாசி கொண்டிருக்கின்ற பரன் அவன் தான் அத்தை அந்த பிரமன் ஆகவே இத்தகைய பிரம்மத்தை அது ரெண்டு லிட்ட கொடுத்தார் இப்படிப்பட்ட ஒரு லட்சணத்தை ஈஸ்வரன் அந்த சனகனந்தனாதி முனிவர்களுக்கு சொன்னார் என்று வியாசர் சூதருடைய தலைமையில வைத்து ஏற்றுக்கொண்ட சனகாதி முனிவர் சொல்றார் இங்கே நாராயண் தலைவர் அவர் தலைமையில் உள்ள இந்த முனிவர்கள் அவர்களுக்கு இப்படி சொன்னார் என்று யாரு சொல்லுதாகவும் சொல்லப்படுது முன்னிழல் தன்னோடு இலவுவே இருக்கலவாதது போல நிலையில ஜகத்தொழு நிலான் உளவலா தொழுகின்ற பரன்சான் ஈஸ்வரகையிலே இரண்டாவது சாங்கி உத்தியாயம் பன்னிரெண்டாவது போட்டு அந்த பிரம்மலட்சியத்தை இதுவரை சொல்லிட்டு வருவார் பருவமானது அது மாயே மாயா சம்பந்தம் அற்றது நாசமில்லாதது சச்சியானது அடிமானது அத்தகைய அது எதுவும் சம்பந்தப்படாதது என்று சொல்லி பொதுவாக சொன்னதை இவர்களுக்கும் பொருந்தும் என்று இந்திரியங்கள் மூலமாக அறிய முடியாதது இந்திரியங்களுக்கெல்லாம் அப்பாறுபட்டது அதிஷ்டானமானது இப்படியெல்லாம் சொல்லி முடித்தார் அந்த கரணம் இந்திரியங்கள் இது செய்யக்கூடிய செயல்களெல்லாம் பிரம் செய்வதில்லை சாட்சியாக இருக்கிறது சொன்ன பிறகு அவர்களுக்கு ஷானம் கொடுத்தார் முன் இருளும் ஒளியும் உள்ள சேராது போல இந்த பிரம்மஸ்வரமும் சேராது இப்போ இந்த பாட்டில் அந்த நிழல் தன்னோடு இலகு வெயில் அதாவது சூரியனுடைய வெயிலும் இருளும் ஒரு இடத்துல இருக்காது அதுபோல நிலையிலாய ஜகத்தோடு நில்லான் உளவலில்லாத கடுதல் இல்லாத என்று இந்த பாடம் சொல்லி முடித்தார் அடுத்த பாட்டு தான் படிக்கணும் ஒன்றி நிற்கும் தம தொடு விகாரம் அங்கே அறிவு நிற்கலக்கும் என்றும் அனைந்துடல் நிற்குமாகில் அறிவினுக்கான அனந்த கோடி கற்பம் வந்திறந்தாலும் முத்தி இல்லையே பேசியன்றும் பதிமூன்றாவது பாட்டு இந்த பாட்டில் பிரம்மத்துக்கும் பிரபஞ்சத்துக்கும் வாச சம்பந்தம் இருந்தாக அந்த கோடி கற்பங்கள் வந்து போனாலும் கூட பிரியாதுன்னு சொல்ற அறிவோடு ஒன்றி நிற்கும் தமத்தோடு விகாரம் ஆங்கே அறிவினிற்கு அலக்கும் என்றும் பிரம்மத்தோடு பொரிந்திருக்கின்ற இந்த அஞ்ஞானம் அதனுடைய பிரபஞ்சம் இவையெல்லாம் அறிவோடு இயற்கையாகவே கலந்திருக்கிறது சுபாவமாக இருக்கிறது என்று சொன்ன அனைந்து உடல் நிற்கும் ஆகில் அப்படி ஏகமாக வடிவமாக இருக்குமானால் அறிவனுக்கு அனந்த கோடி கற்பம் வந்து இறந்துவிட்டாலும் எல்லையில்லாத கோடிக்கணக்கான உள்ள கற்பங்கள் ஒரு கற்பமே ரெண்டாயிரம் வருஷம் ரெண்டாயிரம் சதுரிகம் அப்படி எத்தனை கற்பங்கள் வந்து இறந்துவிட்டாலும் பிரிவதற்கு ஆகும் முத்தி இல்லையே பேசிய விசாரம் பண்ணி பார்த்தேன் நிச்சயமாக கிடையாது நாள் ஆனாலே பிரம்மத்துக்கும் பிரபஞ்சத்துக்கும் கற்பி சம்பந்தம் வா சம்பந்தம் கிடையாது அதாவது பழையக்கு பாம்புக்கும் கற்பி சம்பந்தம் வாசம்பந்தம் அதுபோல இங்கே பிரம்மத்திடத்திலே பிரபஞ்சம் இருக்கிறதாக தோற்றினாலும் கூட வாசமா இல்லை என்பதை அதிர்ஷ்டாந்த மூலமாக விளக்கினார் என்பது கருத்து முத்தியை அடைந்துயர்ந்த நித்தனன் முனிவர் என்றும் ஒத்த பேரறிவே தன்பால் உலதவி காரம் என்றும் சுத்தமூச்சுகுக்கங்கள் தொடர்பிலானந்தம் ரூபம் நித்தமென்றிடவும் காண்பர் எண்டனன் நிவரில் ஈசன் பதினோராது பாட்டு ஜீவன் முத்திரைய இயல்பை இந்த பாட சொல்றார் முத்தியை அடைந்து உயர்ந்த ஜீவன் முத்திரை அவர்கள் குரு சாஸ்திரங்களாலே இந்த ஜென்மத்திலேயே அடையக்கூடிய பிரார்த்தம் இருந்திருக்கு அதன் காரணம் அடைந்து மேன்மையடைந்த நித்த நன் முனிவர் என்றும் ஒரு எப்போ நித்தாசுரமாக இருக்காங்க மேன்மை புரிந்து மனசீராவார்கள் உச்சாரபூசர்கள் அவர்கள் ஒத்த பேர் அறிவே தன்பால் உலதி அவருடைய என்ன எங்கும் நிறைந்திருக்கின்ற யாபகமாயிருக்கின்ற அந்த பிரம்மஸ்வரூபம் தான் தினத்தில் இருக்கிறது வேறு கிடையாது அவிகாரம் என்றும் இந்த அது எப்போதுமே விகாரம் இல்லாதது என்றும் சுத்தம் முன் இப்ப முதலிய தத்துவங்களை கூடியது அர்த்தம் சுகதுக்கங்கள் தொடர்பில ஆனந்த ரூபம் இந்த விஷயங்கள் மூலமாக வரக்கூடியதான் சுகதுக்கங்கள் தான் என்று கலந்தா வரும் அது கிடையாது ஒரே ஆனந்த வடிவம் நித்தம் நான்கு அபாவம் இன்றி இருக்கின்ற நித் சரூபமா இருக்கிறது என்னிடமும் இப்படிப்பட்ட இலக்கணங்களை செய்கின்றனவையும் சுகதுக்கங்கள் என் செயலே ஊனே வாடி இடல் தடித்தல் உடையோன் நான் என்று உரைத்துடுவோனா அறிவின் தன்மை ஆங்காரத்தை இறுதலினால் நானே எல்லாம் என்றிருப்பர் ஞானமில்லாரெனவையே பொட்லே பெத்தர் இயல்பு சொல்றார் இப்படி ஜீவன் இயல்பு இருக்கு என்றார் ஈசன் என்று இப்போது இயல்பு எப்படி இருக்கு என்று சொன்னால் விளக்கே செய்கின்றன நான் தான் கர்த்தா அதனால் நானே போக்தான் செய்யல எல்லா சுகதுக்கங்களும் என்னுடைய காரணம் நான் தான் என்று அவர்களுக்கு நிச்சயம் இருக்கு ஊனே வாடியிடல் தடித்தல் உடையோன் நான் என்று உரைத்திடுவோர் சரீரம் வாடுதா அப்புறம் தடிக்குதா இதெல்லாம் நான் தான் நான் தான் வாடிட்டேன் நான் தான் தடிக்கிறேன் நான் உன்னை அழைச்சிருந்தேன் அப்போ ஒப்பிடுகன் அப்படின்னு சொல்கிறேன் இதெல்லாம் பஞ்ச கோஷங்களில் இருக்கின்ற அவைகளை தன்னுடையதாக அந்த அவப்போது சொல்லிக்கொண்டிருப்பார்னு அர்த்தம் என்று உரைத்திடுவோர் தன்மேலே குறையாத நிறைந்த யாபமாக இருக்கின்ற அறிவடிமாக பிரம்மத்தின் மேலே பிரமாரிய மேலே ஆங்காரத் தேடுதலினால் ஆகார சம்பந்தம் ஆங்கார சம்பந்தம் ஏற்படும் ஏதாவது பிரமஜாதாத்மியம் பிரம்மஜாதாத்மியம் ஆகாரத்தையும் ஆத்மா ஒட்டு இது ஒரு மந்த மூன்று காரணங்கள் இருக்கின்றன ஒன்று விஷவிட்ட அஞ்ஞானம் ஆவணிசிட்ட அஞ்ஞானம் பனிதாக இந்த மூன்று தான் மந்தம் விச்சவிட்ட அஞ்ஞானம் இருக்கேன் விச்சவிட்ட அஞ்ஞானம் அல்லது ஆவணம் இருக்கே அது வந்து பிரார்த்தம் அதான் பிரார்த்தம் அது சோழ பட்டு இருக்கு பிரார்த்தம்னா சோழசேகம் தான் ஒவ்வொருவருக்கும் ஒரு பிரார்த்தம் அது சூழசெயம் அதான் ஜோஷிக்கார சில பேர்கள் சாமந்திரி லட்சணம் என்று சொல்வார்கள் உடம்பாத்தே சொல்வார் மூக்கு மொழி கண்ணு காது பல்லு பேர் அவங்களுக்கு தெரியும் பார்த்த உடனே பொது சொல்லுவாங்க சிறப்புலன்னு அப்புறம் சொல்லணும் இந்த லட்சணங்கள் இந்த குணங்கள்லாம் இவங்களே இருக்கும் இவனுக்கு இந்தெந்த காலத்தில் எது நடக்கும் சொல்லுவான் இது சாமந்திரி லட்சம் பேர் அப்படிப்பட்ட லட்சணங்கள் தெரிஞ்சு அதெல்லாம் ஆபத்தாக இருக்கணும் ஒன்று காதல் சொல்லியிருக்கேன் அது வேண்டாம் அதனால் பிரார்த்த விச்சாவிட்ட ஆவரணம்னு சொன்னாக்கா பிரார்த்தத்தை சரீரத்தில் இருந்து கொண்டு தான் பிரார்த்தம் செயல்படுது அப்புறம் விச்சாவிட்டம் ஆச்சா விட்சேபம் அதன் பிறகு சொருபாவரணம் இந்த உண்மை சொரூபத்தை மறைத்திருக்கிறது அது ஆவரணம் ஆன்பு பிரபு ஆதாத்மியம் ஒற்று முயற்சி ஆன்ம ஆன்ம ஒற்று முயற்சி இதனால தான் ஜீவர்கள் பந்தப்பட்டிருக்கிறார்கள் சொல்ல ஆவணிஷ்டஞானம் அது சொரூபத்தை மறைக்கிறது தத்துவானம் இல்லாம சொரூபத்தை மறைக்கிறது ஆங்காலத்துக்கும் ஆன்மா ஒட்டுமணிச்சு இது அஸ்மிரி என்னும் சொல்லவில்லை பஞ்சகலேசத்தில் அஸ்மிதி ஒன்று அது இதேதான் ஒரு காலத்தில் நான் கர்த்தா என்பது ஒரு காலத்தில் நான் துக்கிங்கிறது ஒரு கால சுகமாகிறது பஞ்ச கோஷங்களை நான் எனது என்று மாறி மாறி விவரம் வரும் ஒன்றும் புரியறதில்லை சுகடிமாக இருக்கின்ற ஆத்மாரத்தில் நான் துக்கியங்கிறது அனித்தியமாகிய இதை சரீரத்தில் நித்தியம் புத்தி இது சரீரம் சாகப்படாது இப்படி ஏறுக்குன்னு ஆசைப்படுறாங்க அநித்தியம் அறிவு அந்த அறிவடியுமா இருக்கின்ற அதிலே எனக்கு அறிவில்லை புத்தி கட்டவன் என்று இப்படி சொல்றது வியாழமாயிற ஆத்மாவிடத்தில் பிரச்சனை புத்தி நான் சரியானதான் இருக்கேன் நான் சின்னவன் எனக்கு அறிவில்லாதவன் இப்படி எல்லாம் வியாபாரம் பண்றாங்க இதான் மாறி மாறி ஆத்மாவடத்தின் நான் ஆத்மாவிலும் ஆத்மத்தேன் ஆன்மாவிலும் இப்படி இனி மயக்கம் தாதாத்மி ஒட்டு முயற்சி இதுதான் ஜீவனு பந்தத்துக்கான இந்த மூன்றையும் போக்கிறது எப்படி அப்படின்னு சொன்னாக்கா தத்துவ ஞானத்தினால தான் போக்கணும் அதாவது ஆவணிஷ்டஞானம் இருக்கே மறை போடக்கூடிய சுரூபத்தை இது அகண்டாத அறிவித்தி மூலமாக நாசமடைது தத்துவானம் வந்து போயிடுது அது போனா சஞ்சீதம் போயிருது இந்த மூணு விதத்தில் மூணு தங்கி இருக்கு பிரார்த்தனை இதில் சஞ்சீதம் அனுசரி ஆகாமி தங்க இருக்கு ஆகாமி எதில் தங்கிருக்கு தங்கிருக்கு புண்ணிய பவன் நம்மளுக்கு சம்பந்தப்படுறதுக்கு காரணம் அதுதான் அது சம்பந்தப்படுறது அதுதான் பிரதாத்யம் பிரம்மஜா மயக்கத்தோடு மயக்கத்தை உண்டாக்கிட்டு ஒட்டுமணிச்சு அர்த்தம் பிரம்மஜா ஜான் உற்பத்தி மயக்கத்தை உண்டாக்கூடிய ஒட்டி உணர்ச்சி இதனால தான் ஆதாயம் பற்றுவது ஆத்மியானம் பிரிச்சு பார்த்துடுறாங்க ஆதாயம் பற்றுவதில் சொருபான இல்ல சஜிதம் போயிருச்சு விஷயம் இருக்க சரீரம் இருக்க அது இருக்கிறவருக்கு அனுபவித்தீர்க்கணும் அனுபவி தீர்வா புண்ணியத்தை நல்லவர்களும் பாவத்தை கட்ட கொண்டு போறான் சொல்ல பொறுமையால் பிரார்த்தத்தை புசுக்கினால் செய்யும் கர்மம் மருமையில் தொடர்ந்துடாமல் மாண்டு போக முடியாதென்றால் உகழ்ந்து யானை செய்த பாவத்தை கொள்வர் அறிவுரை அறிந்து பூசி தரம்தான் கை கொள்வார் என்ன ஞானிகள் செய்யக்கூடிய புண்ணி பாவங்கள் இருக்கத்தான் செய்யும் பிரார்த்த மனுசாரமாக செய்வார்கள் அது பட்டுவதில்லை எப்படி பலாப்பலம் இருக்கிறவன் என்ன தடவை கேட்டை வேலை நடக்குது ஒட்டுவதில்லை கையில பசவட்டா பலா பழம் இருக்கு வெறுங்க சிரமப்படுத்தும் பிராரந்தம் முன் ஜென்மங்களை செஞ்ச புண்ணிய போவ அனுபவிக்கிறது ஆகாம இனி வரக்கூடிய ஜங்களுக்கு அது தேறுது வரவு அர்த்தம் செ இருப்பு வரவு இருப்பு செலாம இருப்பு அனந்த கோ ஜமங்களை செஞ்சதெல்ல இருக்கு அது தத்துவ நாசம் அடைஞ்சது நாசம் அடை இது ஆகாம இருக்க அது வரும் ஞானிகளுக்கும் பிரார்த்த அனுசாரமாக நல்லது கை தான் கட்டி செய்வாங்க அதெல்லாம் பட்டுவதில்லை அதுதான் திட்டான்னு சொல்கிறது எண்ணெய் தடவி இல்லை கையை இல்லை எண்ணெய் நல்லா தடவிட்டால் பலாப்பழம் வச்சால் பிசின் வெட்டாது தடவாமல் பிடிச்ச பிசின் போகிறதுக்கு எது சோப்படும் போகாது அப்படி போல் இங்கே பட்டுவதில்லை அஞ்ஞானிகள் என்னத்தனதா பலாபரம் விரிக்கிறாங்க போட்டி பிடிச்சிக்குது எல்லாம் அது ஒரு ஜென்மத்துக்கு அந்த ஒரு ஜென்மம் பிடிச்சிக்குது ஞானிகள் பச தடவிட்டு சற்று ஞானம் ஆகி என்ன கிடையிறாங்க பலாபரத்து விரிக்கிறாங்க அவங்களும் சாப்பிட்றாங்க அளவு கொடுக்குறாங்க அதனால் ஒட்டுவதில்லை ஒட்டாள காரணத்தினால அது சஞ்சிட்ட சஞ்சிட்டும் இல்லை அதனால் ஒற்றதும் இல்லை இருப்பில் இல்லை இட்கள் செலவாயிருச்சு இது பிறகு இல்லைன்னு சொல்லுவது பிறவைக்கு புண்ணிய பாவம் மிஸ்ரம் ஏதாவது இருக்கணும் இருந்தால் பிறவி இதில் பிறகு கிடையாது இதுதான் வேந்தத்தில் இல்லை மூன்று விதமான கர்மங்கள் சொல்லப்படு உள்ளன அதை நீக்கிறதுக்கு வேறு எந்த மார்க்கமும் சரியான மார்க்கம் இல்லை அத்வைத ஒன்று தான் இருக்குன்னு சொல்லப்படும் தத்துவானம் ஒன்று தான் தத்துவ சஞ்சீவத்தின்னு நாசம் பண்ணணும் பஞ்சினை உழைத்தி போல் பல ஜென்மம் விழவித்தான் சஞ்சிடம் எல்லாம் ஞானத்தால் சுட்டு வந் நீராக்கும் அண்ட வேற எந்த மார்க்கமும் கிடையாது சஞ்சிடம் போகாது பதமத்தி அடைஞ்சாலும் கூட சஞ்சிட்டம் இருக்கும் அப்புறம் அவ்வளவு பதமத்திகள் புண்ணியம் கழிஞ்சு போச்சேன்னா பல ஜென்மங்கள்ல மீண்டும் எடுக்க வேண்டியான் எல்லா பதமத்திகளும் அப்படித்தான் சாதி மட்டும் பிறகு இல்லை ஆனால் அங்கே கற்பகால வரைக்கும் இருக்கணும் அந்த இறைவன் எப்போது தன்னுடைய சைரியத்தை விட்டு மகாப்பள்ளத்தில் நீங்கி போயிடும் அது வரைக்கும் இருக்கணும் அர்த்தம் பயமாச உண்டு ஜீவனமுத்திரி மாறி முதலி சீக்கிரம் கிடைக்கிறதில்லை அவங்க எல்லாம் இந்த பிராரத்தை நீசி நீங்க போச்சுன்னா விஜய் முத்து வந்துடும் அவர்களுக்கு அப்படி இல்லை மகா கற்ப காலத்தில் அந்த காரிய பிரம்மங்களுடைய சரி அணிஞ்சு போயிடும் அணிஞ்சு போன பிறகு மீண்டும் உற்பத்தி ஆகும் அது அவருக்கு அவர் இருப்பாங்க அது வரைக்கும் பயமாசு இருக்க வேண்டியதான் என்ன பண்ணுறது எனக்கு தொண்டர் தான் பயமாசத்து தான் இதுக்கு நான் சாட்சி எனக்கு பந்தமில்லை எல்லா பாலம்லாம் வரதில்லை நான் இறைவனோட இறங்கி இருக்கேன் அவர் கோபிச்சு உடனே போட்டுவார் அவர் இருந்தால் கொஞ்சம் அனுகூலம் பண்ணுவார் இப்படி எல்லாம் இந்த பாவனையோடு இருக்கணும் வேற அடிக்கடி அதனாலதான் பரமூத்திகள் வேண்டாம் சொல்றது அதுவும் நிஷ்காமன்யம் தான் ஆனால் நிஷ்காமண்யம் பத்தாவது விசாரம் இல்லை ஞான விசாரம் இல்லாதனால மூர்த்தி ஆகிரகம் துவைதம் துவீத புத்தி இது அத்வைதம் ரெண்டற்ற ஆக்கிரகம் நாவர பிரபஞ்சம் முத்தியா து அது சத்தியத்து நிச்சயம் மா அதாவது உலகம் ஜீவன் ஈஸ்வரன் மூணு சத்தியம் இருந்தாலும் ஈஸ்வரன் வாசோ சத்தியம் அதுதான் முக்கியமான சத்தியம் இதெல்லாம் ஆசிரிய சத்தியம் அதை ஆசிரியத்தை இருக்கேன் தாய் விஷயம் போல குழந்தையும் சத்தியம்தான் தாயும் சத்தியம்தான் தாயை ஆசிரியம் குழந்தை வளரணும் வேறு வடி கிடையாது அப்படி போல பதமூர்த்திகள் அடைகிறதெல்லாம் சத்தி புத்தி தான் ஈஸ்வனும் சத்தியம்தான் ஜீவனும் சத்தியம் தான் அந்த பதமத்து உலகமும் சத்தியம்தான் ஆனாலும் இந்த இந்த உலகம் சத்தியம்தான் இந்த உலகம் அவருடைய ஆதிக்கத்தில் இருக்கு அது இருக்கிறதுனால அவருடைய அனுக்கரையும் பிறந்த இதை நம்ம கெளிது பண்ணாதுன்ற நிச்சயம் ஏதோ சத்தியம் அவங்களுக்கு காய் ஆசிரியம் இருந்தால் குழந்தைக்கிட்டு ஆபத்து இல்லையோ அப்படி போல ஆனாலும் குழந்தை குடும்பம் பண்ணால் உலகத்தான் செய்வாங்க அப்புறம் பால் ஊற்றுவாங்க பலர்ந்து கொடுப்பாங்க எல்லாத்தான் செய்வாங்க அப்படி போலந்தான் இவையம் இல்லா குழந்தைச்சு என்ன பண்ணுறது அப்படி போக பருமத்திகள் அடைந்தவர்கள் இவையம் இல்லாத அர்த்தம் இங்கே விவே வைராக்கியம் சமூக சம்பத்தி மூச்சத்துவம் சிவ மண்ணித்தியாசனம் தற்போதை தொம்பது விசாரம் ரசிபத விசாரம் இதெல்லாம் செஞ்சு அடைகிறது யோத்திகளை இது என்ன இதெல்லாம் யார் செய்யலாமான்னா இஸ்லாமுன்னா சுலமாக வந்துடும் இல்லைன்னா அடித்தவத்தில் வரும் இவ்வளோ வேலை இருக்குது இப்படிப்பட்ட ஒரு வேலை இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிறதே பெரும் பண்ணி வேணும் அப்புறம் தேசம் ஏற்படும் அதிக மேலே பண்ணி வேணும் காசிக்கு போகிறதுக்கு வழி தெரிஞ்சுக்கிறதே ஒரு விளக்கம் வேணும் அதுக்கு ஒரு குரு வேணும் அப்புறம் கூட்டிட்டு போகிறதுக்கு ஒரு வழிகாட்டி வேணும் அப்படி ஒன்று சூழ்நிலை இருந்தால் தான் முடியும் அது போல்தான் இங்கேயும் சொல்லப்படும் படித்த மாத்திரத்திலேயே வரதில்லை சிரமணம் மரணம் நித்தியாசனம் விசாரம் என்னால்